வணக்கம் மார்ச் 20, இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபுக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை முன்னிட்டு மனித கோபுரம் ஏற்படுத்துதலில் பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு இந்தியாவில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தனக்கென்று உள்நாட்டு பற்று மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கென்று தனித்துறையை அமைத்துள்ளது மூன்று ஸ்பானிஷ் சூப்பர் கொபையை பத்தாவது முறையாக வென்ற அணி ரியல் மார்கிட் என்ற அணியாகும் நான்கு இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் நிக்கோலே கொடிசே என்பவர் ஆவார் ஐந்து இந்தியாவின் உள்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சங்கரராம் என்பவர்வார் இனி இன்றைய கேள்விகள் மூன்று இந்திய ரிசர்வ் வங்கியில் விளையாட்டின் பிரிவின் கீழ் உதவி மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு இந்திய வெளியுறவுத் துறையில் புதிய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று கிசிகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது நான்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது ஐந்து இந்தியாவில் யாருடைய ஆட்சிக் காலத்தில் சொக்கியுமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி